நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் உணவு மனைக்கு செய்யப்போகுது பட்டணம் பகோடா செய்ய தேவையான பொருட்கள் உடச்சக்கல்லை மாவு ஒரு கப் அரிசி மாவு அரை கப் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெங்காயம் ஒன்று இஞ்சி ஒரு தொண்டு பூண்டு நாலு பற்கள் உப்பு ருசிக்கு ஏற்ப புதினா சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய்தூள் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு சோடா மாவு ஒரு எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை முதல்ல ஒரு பாத்திரத்தில் உடச்சிக்கல்ல மாவும் இந்த அரிசி மாவும் விட்டு கலந்து வச்சிருவோம் சோம்பையும் சீரகத்தையும் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி அதில் கலந்துருவோம் அந்த மாவில் கலந்துட்டு இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இஞ்சி கலந்துக்கலாம் பூண்டும் அது மாதிரி ஃபைனாக பண்ணி பூண்டியும் அந்த மாவில் கலந்துட்ணும் வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதில் உப்பு உப்பு கொட்டு நேரம் வச்சிடணும் அதை எடுத்து இந்த இதில் கலந்துடணும் மாவில் கலந்துடணும் புதினா கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் அதில் கலந்துடலாம் பச்சை மிளகாவும் ஃபைனாக சாப் பண்ணி கலந்துக்கலாம் மிளகா தூள் போட்டு உப்பு போட்டு ருசிக்கேற்ற மாதிரி உப்பு வெங்காயத்தில் போட்டுக்கோ கொஞ்சம் பார்த்து உப்பு கட் பண்ணிவிட்டு சோடா மாவு ஒரே ஒரு பிஞ்சு அதில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்புறம் வேணுன்னா தெளித்து கொஞ்சமாக தண்ணி த தெளிச்சு தெளித்து பிசைஞ்சிக்கணும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் புரியினதும் முந்திரி தேவையான போட்டு அதை வறுத்து அந்த நெய்யோட அந்த மாவில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி பாதத்துக்கு வந்தவுடனே மாவை பிசைஞ்சிட்டு நம்ம இது உருண்டையாகவும் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையா இல்லை கிள்ளிக்கிள்ளியும் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானரில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த மாவை உருண்டைங்களை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பட்டணம் பகோடா தயார் இது மேலே கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இது எல்லோருக்கும் பிடிக்கும் எல்லா காரம் எல்லா டேஸ்ட்டும் அதிலே இருக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி எல்லா டொமேட்டோ கெச்சா பேரோ தொட்டு சாப்பிட சூப்பராவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்